பாலம் வெங்காயம் பூண்டு போன்றவற்றை உண்ணதல் பசியின் காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ யாரேனும் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை உண்டால் நமது பள்ளிவாசலை அவர் நெருங்க என்று நபிசல்லம் ஆகோ அலைஹல் வல்லம் அவர்கள் கூறியுள்ளனர்